சாப்படுவதற்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணாங்கன்னா புகழ்ந்த கோமயத்து நீரால் பூமியை பொலிய நீடி தீபம் ஏற்றி நிகழ்ந்த கதலி நீண்ட குடித்தினை விரித்து நீரால் மகிழ்ந்துடன் விலைக்கு பலம்பெறம் அறவித்தார் இதான் மகேஸ்வர பூஜை சேர்த்து எலை எப்படி போடணுங்கிறத கூட சொல்லி வச்சுக்காரு என்னவா புகழ்ந்த கோமயத்து நீரால் பசியினுடைய நீர் இருக்குதே கோமயம் அந்த சாப்பிட்றதுக்கு முன்னால் அவங்க சாப்பிட்ற இடத்துல அந்த கோமைய நீரை லேச சொச்சு அப்படி கையால் சிஞ்சுட்டு அப்புறம் தான் அது மேலே இலை போகணும் இலை போகணும் அப்படி இலை போட்டு இந்த கோமயத்து நீரால் இந்த மாதிரி அலைகிடுதல் என்பது இப்பொழுது இல்லவே இல்லை திருமணங்களிலும் இல்லை வேறு எங்கேயும் இல்லை சும்மா தண்ணி எடுத்து ஊற்றி அப்படியே தள்ளிவிட்டு இலையை போட்டுவாங்க அந்த ப பசுனுடைய கோமய நீரால் இப்போ அது இங்கே சன்னிதான இலைக்கு மட்டும் போட்டுருவோம் அது அறியல மற்ற ஓதாமூர்த்தி மற்ற அடுத்தபடி சன்னிதானத்துக்கு அப்புறம் அடுத்ததுன்னு சொன்னால் ஓதாமூர்த்திகள் தான் உட்காரணும் அதன் பிறகுதான் நாமெல்லாம் உட்கார எல்லா மடங்களிலும் இருக்கும் ஆமாமா எவ்வளவு பெரிய பணக்காரம் இருந்தாலும் சரி சன்னிதானப்படி உட்கார்ந்து அந்த இலை போட்டிருந்ததுன்னா இந்த பரமும் இந்த பரமும் ஓதாமூர்த்திகள் தான் ரெண்டு பேருக்கும் போட்டுடும் இந்த ஓதாமூர்த்திகளுக்கு பிறகுதான் அவன் டெல்லியில் பாச்சாவாக இருந்தாலும் உட்காரணும் ஆமாம் இன்றைக்கும் எல்லா மண்ணு மண்ண அருமையான மூன்று மடங்கள்லையும் நாங்கள் அடிக்கிட்டு தான் இருக்கிறோமே பார்க்குறோம் நம்மளாம் உட்காந்தமுன்னு சொன்னால் அதில் இன்னொன்று அந்த ஓதுவாரனுக்கு அடுத்து உட்காடுறவங்க பாருங்கள் அப்படி உட்காரவங்க கொஞ்சம் நல்லா தகுதியாக இருப்பாங்க நாம் எதாவது வந்தவங்களுக்கு இடம் விட்டு சரி உக்காட்டுன்னு சொல்லிட்டு நாம் அடுத்த பந்தியில் உட்காந்தோம்னா இங்கே வாங்க ஏன் இன்னும் நீங்கள் போய் உட்காரீங்கம்மாங்க ஆமாம் அவங்க கூட சொன்ன பிறகு சரின்னு வர்றது ஏன்னா ஏன்னா அந்தவங்க எல்லாம் மரியாதையாக சாப்பிட்டு போகணும் நம்ம தான் இங்கே எப்பவும் மடத்தில் இருக்கணும்னு நினைச்சுக்கிட்டு அப்படி எட்ட போனோம் ஆனால் அவங்க என்ன அந்த ஓதாமூர்த்தியை அடுத்துனா அப்புறம் அதுக்கு தகுதி அவங்க உட்காரணும் அதன் பிறகுதான் மற்றவங்க உட்காரணும் என்ற நீதி எல்லாம் இன்றும் இருக்கிறது என்றால் திருமடங்களில் இருக்கின்றது இல்லைவா எந்த எந்த பாட்டியா முப்பத்தி ஒன்பது என்னையா திருந்திய வாசனை நீர் அடித்திர திருக்கணியும் பெருந்தவர் மறையோர் தம்மை பிள்ளைகளுடனே நோக்கி அரும் புதல்வரும் நீரும் அமைதி செய்வீர் இங்கென்ன விரும்பிய உள்ளத்தோடு மேலே வரியை எவ்வளவு செய்வார் அப்படியே தான் எல்லாம் படைத்த உடனே அந்த சாப்பிட்ற நம்ம திருநாவுக்கரசர் ஏன்னா தான் சாப்பிட ஆரம்பித்தாதான் அவங்கெல்லாம் சாப்பிடுவாங்க ஏன்னா விருந்ததெல்லாம் இவர் அதனால நம்முடைய இருபது சரி இந்த சாதம் பருப்பு சாதனம் நெய்யோடு பேஞ்சதை எதில் முதல்ல தொடணும்னு கேட்டா தொடணும் கேட்டா அங்க இருக்கிற கூட்டு பாரு கூட்டு அதுதான் இருக்கணும் பொறியல் சாம்பார் தொட்டு சாப்பிடும் போது பக்கத்தில் ஊற்ற மாட்டாங்க இவங்க எடுத்து அந்த சாம்பார் ஏன்னா சில பேர் சாம்பார் நிறைய ரசமாக ஊற்ற சாப்பிட்றவன்னு இருக்கான் சில பேர் சாம்பார்னா சாம்பாராக இருக்கும் ரசந்தான் அந்த மாதிரி நிறையா ஊற்றி சாப்பிட இருக்கும் இல்லைங்களா அதனால் என்னென்னு கேட்டால் பக்கத்தில் பருமாறுனா இவங்க வேண்டிய அளவு எடுத்துக்கிட்டு எடுத்து தொட்டுக்கலாம் தலையில் ஊற்றணும்னு சொன்னால் அந்த சாம்பார் பூரா அதெல்லாம் சாப்பிட்டு மேலே இருக்கும் பருமாறும்போது இதெல்லாம் இப்போ வர வர விட கொஞ்சம் இப்படி விட்டுட்டாங்க அந்த காலத்தில் திருப்பிணந்தால கார்பார் பொன்சாம யாருன்னு இருக்காங்க அட்டவணைப்பிள்ளை நடேசப்பிள்ளைன்னு இருந்தாங்க இந்த ரெண்டு பேரும் அந்த அட்டவணையும் கார்பார் இருந்தவங்க தான் அந்த காலத்தில் உயர்ந்தோம் மட் மடங்களில் உயர்ந்த போஸ்ட்டு அதில் அதனால் அந்த கார்பாரும் அந்த அட்டவணை பிள்ளையும் அப்படியே அந்த பந்தியில் பருமாறதாக பார்த்துட்டே இருப்பாங்க நிற்பாங்க ஏதேன்னு காய்கறி மாற்றி வச்சா சரி அதில் அட்டவணை பிள்ளை ஏ மாற்றி விடாமரு கார்பார் அந்த பொன்சாக என்ன தேசிய வேறையா அப்படிம்பார் என்ன எடுத்தம்னு கேட்டால் உதைக்கிறதுக்காக ஏன்னா பெருமாள்லாம் பெருமாள் தேசிய இனத்துல தான் இருப்பாங்க என்னடா என்ன தேசியர் ஐயா கூட்டு எங்கே வைக்கிறதோ தெரிய அப்படின்னு எடுத்துருவோம் அது காய்கறி எங்கெங்க பொரியல் எங்கே வைக்கணும் கூட்டு எங்கே வைக்கணும் பச்சடி எங்கே வைக்கணும் என்பது இருக்குது அப்பளம் எங்க வைக்கணும் சிவ சிவ திங்கள ஆட்களும் சா சாப்பிடும் போது எல்லாத்தையும் எடுத்து நடுப்பு குளியை பறிச்சு அது மேலே சொல்லக்கூடாது அல்லவா ஒதுக்கிட்டு இதை மட்டும் சாப்பிடணும் அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்து சாம்பார் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அப்புறமே அடுத்தபடி அப்புறம் வந்த வேணா ரசத்துக்கு அப்புறம் பீண்டு பருமாதுவாங்க அந்த ரசம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அந்த ரசம் சாப்பிட்டுட்டு நீங்கள் அப்புறம் மோர் குழம்பு வரும் மூணாவது தான் மோர் குழம்பு குரு இன்னைக்கு மோர் குழம்பு சாப்பிட்டுட்டு அப்புறந்தான் பாயசம் வரும் பாயசம் வந்ததுன்னா அடுத்தது நேரம் என்ன மோர் சாதம் அந்த சாம்பார் சாதம் ரசம் சாதம் மோர் குழம்பு இருந்ததுன்னா மோர் குழம்பு போட்டுவேன் அப்புறம் பாயசம் அப்புறம் மோர் இந்த இந்த படிப்படி மாறாமல் இருக்கணும் முன்னே பின்னெல்லாம் பரமா எல்லாம் உள்ளதானே போகுதுன்னா அது அதை உள்ளே போடுறது அது இப்படி போகணும் இன்னமும் சில மரபுகளெல்லாம் முட்டா பையங்க வச்சதுன்னு நடத்தமில்ல நல்லா அருமையாக வச்சுருக்கேன் நம்முடைய அந்தந்த உடலும் நல்லா சாப்பிட்றவங்களுக்கும் நல்லா இருக்கணும் பருமாறவங்களுக்கு நல்லா இருக்கணும் ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் செய்து செய்கின்ற மடங்கள் அல்லது வந்து யாராவது ஒரு அன்பர்கள் இந்த மகேஸ்வர பூஜை அன்பர்கள் இருந்தாலும் அவங்களுக்கு நல்லதாக இருக்கணும் அதனால் அந்த பொருள் தந்தவங்களுக்கு நன்மை வரணும் சாப்பிட்றவங்களுக்கு நன்மை வரணும் அப்படி இருக்கணும் அதுக்காக மகேஸ்வர பூஜின்னு சொல்கிறேன் சிவம் இப்படி எல்லாம் இருந்து சாப்பிட்டாங்களாம் அங்க விலைக்கு சார்பாக பலம்பர மறைவில் வைத்தார் திருந்திய வாசன நீர் அழித்திட திருக்க நீமும் பெருந்தவரும் மறைவோர்தம் இப்பிள்ளைகள் உடனே நோக்கி அரும் புதலரும் நீரும் அமது செய்வீர் இங்கென்ன விரும்பிய உள்ளத்தோடு மேலவர் ஏவல் செய்வார் எல்லாம் சாப்பிடலாம்னு சொன்ன உடனே சாப்பிடாமதுதான் மைந்தரும் மறைவோர்தாம் அருங்கிருந்த அமது செய்ய சிந்தை மிக்க மாதர் திரு எடுத்து நல்க பாருங்க இங்க அந்த அம்மா அதெல்லாம் கூட சேர்க்கல சொல்லுவான் இவங்க எல்லாம் அருமையாக சாப்பிட்டு இருக்காங்க பார்த்து பார்த்து பார்த்து யார் எல்லாமே எது குறையுதோ உடனே பெருமாறினாங்களாம் யார் அந்த அம்மா அப்பு தெரியாது மனைவியார் அவங்க மருங்கிருந்த அமுது செய்ய சிந்தை மிக்கு இல்ல மாதரும் திருவமுது எடுத்து நல்க அந்த அம்மா அருமையாக பெருமாறலாம் அதெல்லாம் சேக்கலர் சொல்றார் கொந்தமிழ் கொண்டை வேணி குத்தனார் அடியாரோடும் அந்தமிழ் ஆலியார் அங்கே அமுது செய்தாரொடினாரி அப்படியே உணவருந்தி நினைவு கொள்ளினாங்களாம் மகேஸ்வர பூஜை நடந்தது அந்த உடனே மாதவரையோ செல்ல மனைவி அமது செய்து காதலன் பலித்து பன்னால் கலந்துடன் இருந்த பாருங்க ஆகவே அந்த திங்களூரில் நம்முடைய நாவுக்கரசர் பல நாட்கள் தங்கியிருந்திருக்கிறார் என்று தெரியுது சேக்கலாரை அப்போ இந்த அப்புதிரிகளார் வந்து ஒரு நாள் உணவை மட்டும்தான் அன்னைக்கு நம்ம காட்டியிருக்காரு இப்படி பல அவர் அந்த ஊர்ல இருந்து அந்த வீட்டில் சாப்பிட்டு இருக்கார் என்று சேகரார் சொல்லுகிறார் இருந்த பின்பை மேதக நாவின் மன்னர் விளங்கிய படனூர் நாதர் பாதமும் சேர்ந்து திருப்படனும் அருமையா பதியம் அப்போதிலும் கூட போயிருக்கார் அப்போதி அடிகளார்தம் அடிமையை சிறப்பு சிறப்பித்து ஆன்ற மெய்ப்போதி அணிந்தார்தம் விரும்பு சொல் மாலை இவைந்த இப்போதி பெற்ற நல்லோர் எல்லையில் அன்பால் என்றும் செப்பூர் செப்பு ஊதி அங்கை கொண்டா திருநாவுக்கரசுவர்பாதம் அப்படி அந்த ஊரில் கோயிலுக்கு போய் போகும்போது அப்புதிரியலும் கூட போயிருக்கார் நாவுக்கரசரும் போறார் அங்க போய் பாடு பெருமானை பற்றி பாடலாம் அப்படி பாடுகின்ற பொழுது அப்போதி ஆறை பற்றி பாடுகின்ற சொல்மாலை பயில்கின்றங்கிற பாட்டு அது அப்பதிகம் இல்லை சொல் மாலை பயில்கின்ற குயிலங்காள் சொல்லிய பன்மாலை பரிவன் அதுதான் போதும் பற்றி பாடுவாங்க அந்த காலத்தில் பன்மாலை பரிவன் பன்மிழற்றும் பழனத்த முள் மாலை நறுதி திங்கள் முயில் விளங்கும் முடிச்செந்தி பொன் மாலை மார்பன் என் பொது நலம் உண்டு இகழ்வானோ இதான் பழைய பந்தனி பண்ண அதில் அப்புதில் பாட்டு வருது பாட்டாந்த பாடல் சுமந்த பாடல் போது அந்த பாடல் வேண்டாம் நெடுத்து வேண்டாம் எங்களுக்கு இந்த புதிய நாகரீக அமைப்பு எல்லாம் வேண்டியது இந்த பாட்டை அப்படி தான் படிப்பாங்க என தந்தையார் எல்லாரோட இந்த மூன்று பேருடைய குருபூஜை தொடர்ந்து நடத்தணும் என்ன எங்களுக்கெல்லாம் இந்த பாட்டெலாம் தெரியுமா தெரியாது வாராணி ஆயி பறந்தார்க்கும் பழனத்த மூன்றாவது அப்போதே சொல்றேன் அஞ்சி போய் களிமெலிய அழல் ஓம்பும் அப்படி போய் களிமெலிய அழல் ஓம்பும் அப்போது என்னதான் ஒவ்வொரு நாளும் வேள்மை செய்து தான் சாப்பிடு வரான் அவர் அப்போதில் பிராமணர்ல அதனால் அதான் இந்த நாட்டில் இருக்கிற வறுமையெல்லாம் நீங்கள் ஒவ்வொரு நாளும் அந்த தீமையை வைத்து அதன்படியாக வழிபாடு செய்து அப்பூரியார் அஞ்சி போய் களிமெலிய அடல் ஓம்பும் அப்பூ சேவடியாய் அப்புதி குஞ்சி பூ தலையில் வைக்கிற பூவா இருந்தான் அருமையான பதிவு தான் பாடுவாங்க குரு பூஜைனா அன்னைக்கு பெரும்பாலும் நாவுக்கரசர் திருப்பதிங்க அதிகமாக பாடணும் குரு பூஜை பாடு சுந்தர அவரது அதிகமாக பாடணும் மற்றவர்கள் பாடுனா அந்த பிடியதன் உரிமை அதுலேருந்து வரிசையாக வர்றதுலாம் வந்து தான் இருந்துட்டு பஞ்சபூத ஸ்தலங்களும் முடிச்சிட்ட பிறகு அப்புறம் தான் எந்த பதிவும் பண்ணணும் பிடியதன உரிமை சொல்லி நன்கடம்பனை சொல்லி தோடு தோடுரசவியன் சொல்லி கூட்டாயனவாறு சொல்லி தித்தாப்பிரைசூடி சொல்லி இதன் பிறகு திருவாணைக்காவல் பதியம் பஞ்சபூத ஸ்தலம் திருவானிக்காவல் சொல்லி திருவண்ணாமலை சொல்லி திருக்காலத்தை சொல்லிங்களா திருவாரூர் சொல்லி திருச்சிற்றம்பலம் சிதம்பரம் சொல்லணும் கற்றாங்கிகள் வரிசையா வாங்க உடனே திடீர்னு தொண்டரைஞ்சு களிர் மடக்கின்னு அறையுடைய கூத்தல்ல ஆகுது கூத்தல்ல சரி அதுல இந்த மாதிரி இருந்து ரொம்ப அருமையா அந்த அஞ்சி போய் களிமெறிய அலரோம்பும் அப்போதிங்கிறான் எனவே சொல் மாலை இப்போதி பெற்ற நல்லோர் எல்லையில் அன்பாள் என்றும் செப்பு ஊதி அங்கை கொண்டார் திருநாவுக்கரசர் பாதம் திருநாவுக்கரசருடைய திருவடியை வணங்கினார் தான் அவ்வா இவ்வகை அரசின் நாமம் ஏத்தி எப்பொருளும் நாளும் அவ்வரும் தவறு பொற்றாலே என உணர்ந்த அடைவார் சொல்லும் செவ்விய நெறியதாக திருத்தில்லை மன்றுளாடும் நவியங் கண்ணால் பங்கர் நற்களலண்ணினாறு இப்படி எல்லாம் இருந்த அப்புதிகள் ஒரு கால எல்லையிலே பெருமானுடைய திருவடி நீளத்தை சார்ந்தார் திருவடி நீழுதை சார்ந்தார் என்று மா அண்மை கையற் பாகீசர் அடைவாள் பெற்ற மேன்மைய போதியாராம் வேதியர் பாதம் போற்றி இங்க என்ன சொல்றாரு பாகீசர் அடைவாள் பெற்றனர் நாவுக்கரசர் வந்து இவருடைய இல்லத்திற்கு வந்து இந்த மாதிரிலாம் சாப்பிட்ட ஒரு அமைப்பு தான் அப்புதிரிகளார் அவர் பெருமாவுடைய திருவினை அடைவதற்குரிய அந்த பக்குவமும் பெற்றார் பக்குவம் பெற்றாராம் எனவே அப்படிப்பட்ட அப்புதிரிகளாருடைய பாலத்தையும் முணங்கி கால் மலர் கமலவாதி கலைஞர் சாத்தமங்கை நான்மறை நீலனக்கர் திருத்தொழில் அவிழூற்றின் ஐயா இப்பொழுது திருநீலக்க நாயனாருக்கு நாம் செல்கிறோம் அப்படின்னா இது இந்த இந்த அ திருத்தொண்ட தொகையில் அப்புதடிகள் பாட்டு வருவது திருத்தொண்ட தொகையில் முன்னாள் திருத்தொண்ட தொகை தான் இருக்குது